सच्चिदानंद रूपाय नमो वेदांत वेद्याय ச்சிந்தூப்பிணே बुद्धि வேதாந்திசாட்சிணே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 சவசியிரு சதம <coughs> அவிஞாத்த சகசரா விதால அது லமோகர்மீ சதத்து கஷரம் அக்ஷரம் அவிஞாத்த இந்த அவிஜ்ஞாத்தாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்த்து கொண்டிருந்தோம் அவிஜ்ஞாத்தா ஜ்த்தான்னு அறியிறவன் விக்னாத்தான்னு சொன்னால் விசேஷமாக அறியிறவன் ந விக்னாத்தா அவிஜ்ஞாத்தா கொஞ்சம் கூட எதையும் அறியறதில்லை அப்படின்னு அர்த்தம் கடவுளை வந்து சர்வஜன் சர்வேஸ்வரன் சொல்கிறோம் எல்லாம் தெரிஞ்சவர்னு சொல்கிற போது அவரை போய் அவிஞாத்தா அவிஜாத்திரே நமஹா அப்படின்னு எப்படி சொல்கிறோம்னா இங்கே தான் ஆதிசங்கரர் அத்வைத சித்தாந்த அப்படி அர்த்தம் சொல்கிறார் அதாவது நன்றாக தெரிஞ்சுக்கிறவன் அப்படின்னு சொன்னால் அது சைத்தன்யத்துக்குத்தான் அதாவது மாயா சகித சைத்தன்யத்துக்குத்தான் சர்வஜத்வம் எல்லாம் தெரிஞ்சிருக்கிற தன்மை சுத்த சைதன்யத்துக்கு சுத்த சைதன்யத்துக்கு வேறாக ஒன்றுமே இல்லாததுனால அதுக்கு அரியறத்துக்கு ஒரு விஷயம் இல்லாததுனால அது அறிவாகவே இருக்கிறதுனால அவிஜ்ஞாத்தா அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குறோம் ஆக அவிஜ்ஞாத்தான்னு சொன்னால் சுத்த சைதன்யம்னு அர்த்தம் அதாவது அரியர தன்மையும் அவருக்கு கிடையாது அரியற தன்மைங்கிறது மாயக்கற்பனை அதாவது நமக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும்னு சொல்கிறோம் பகவானுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறோம் இது ஒரு நிலை वास्तवமா பார்த்தா பகவான் பக்தன் ஜகத்து அப்படிங்கிற பேதம் இல்லைங்கிறது அத்வைத்த சித்தாந்தம் ஆகையினால பகவானுக்கு வந்து வாஸ்தவமாக பகவானும் சரி ஆத்மாவும் சரி யாருமே வந்து விக்னாத்தா கிடையாது இப்போ இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா நான் வந்து இப்போ ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் நான் விக்னாத்தாவாக இருக்கேன் சுசுக்தி அவஸ்தையில் அவிக்ஞாத்தாவாக இருக்கேன் ஒன்றும் தெரிஞ்சுக்கலை ஆனால் அங்கே இருக்கிற அவிஞாத்தாங்கிறது அபாவ சாட்சின்னு ஆயிடும் அதாவது இப்போ இந்த ஜாக்கிரத அவஸ்தையில் நான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் ஜாத்தான்னு சொன்னால் உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன் விக்னாத்தான்னு சொன்னால் என் மனசை கூட நான் தெரிஞ்சுக்கிறேன் மனசை கூட தெரிஞ்சுக்கிறேன்னா அர்த்தம் மனசில் இப்போ என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் உண்மையிலே எனக்கு வந்து என்ன பேருன்னா எனக்கு ஜாத்தா விக்ஞாத்தான்னு பேர் ஜெகத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற போது ஜாத்தான்னு பேர் நல்ல கிளாரிட்டி இருந்துன்னு சொன்னால் விக்னாத்தான்னு பேர் விசேஷேன ஜானாத்தி இது விக்னாத்தான்னு பேர் நான் விசேஷேன ஜானாத்தி சாமானியேன்னு ந ஜனாத்தி விசேஷேன்னு ந ஜானாத்தி ஏன்னா இந்த சாமானியம் விசேஷங்கிறதே மாயா கல்பித்தம் ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அதாவது அங்கே வந்து அபாவ சாட்சின்னு சொல்லிவிடுவோம் ஆனால் பாவ அபா அபாவ சாட்சின்னா அர்த்தம் இங்கெல்லாம் தாட்டு இருக்குது தூக்கத்தில் தாட்டு இல்லை ஆனால் விறத்தி அபாவ சாட்சி அப்படின்னு ஜாக்கிரத அவஸ்தையில் சொல்லுவோம் ஆனால் இங்கே அத்வைத சித்தாந்தத்தில் என்னென்னு சொன்னால் அரியற விஷயம் எதுவுமே சத்தியம் இல்லை அது மாறிண்டே இருக்குது ஆகையினால அரியறவன்கிற தன்மையும் எம்பேல கற்பிக்கப்பட்டிருங்கிறதான் சொல்கிறார் ஆத்மனி கர்த்திருவாதி விகல்ப விஜானம் கல்பித்தம் கர்த்திருவாதின்னு போட்டதுனால ஞாத்திருவமும் அப்ளை ஞாத்திருவம் அதாவது ஆசைப்படுற தன்மை செயல்புரிய தன்மை அஜானிங்கிற தன்மை ஞானிங்கிற தன்மை அகம் ஞானி அஸ்மி அகம் அஜானி அஸ்மி அகம் ஞானியாக முதல்ல ஒரு காலத்தில் அஜ்ஞானியாக இருந்தேன்னு எனக்கு தெரியும் இப்போ ஞானியாக இருக்கேங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த ஞான அஜானத்துக்கு சாட்சியாக இருக்கிற நான் சாட்சியாக இருக்கிற நான் வந்து இதெல்லாம் சத்தியம்னு சொன்னால் நான் விஜ்ஞாத்தா இதெல்லாம் மித்தியாக சொன்னால் என்கிட்ட இருக்கிற விஜ்ஞா திருத்தமும் கல்பிதந்தான் ஆகையினால் நல்ல கல்பிதம்ங்கிறது அது என்ன சொல்கிறார் தத் வாசனா வாசனாவகுண்டிதா ஜீவகா விக்னாத்தா அதோட சேர்த்துக்கிண்டு நான் நல்லவன் கெட்டவன் ரெண்டும்ங்கெட்டான் எல்லா காம்ப்ளக்ஸோடும் என்னை ஐடென்டிஃபை பண்ணின்னு இருக்கிற போது நான் விக்னாத்தாவாக இருக்கேன் தத்விரா விக்னா விஷ்ணு ஆக விக்னாங்கிறது ஜீவாத்மா ஈஸ்வரனுக்கும் வரும் ஈஸ்வரனும் விக்ஞாத்தா ஜீவனும் விக்னாத்தா ஈஸ்வரன் மாயையோடு சேர்ந்திருக்கிற பிரம்மன் ஷரீரத்தோடு சேர்ந்திருக்கிற பிரம்மன் அல்பவிக்ஞாத்தா மாயையோடு சேர்ந்திருக்கிற விக்னாத்தா என்னது ந சர்வ விஜ்ஞாத்தா ஆஹா அல்ப வாஸ்தவமான சைத்தன்யம் இருக்கே பியூர் கான்ஷியஸ்னஸ் அதில் இதெல்லாம் சூப்பர் இம்போஸ்டுங்கிறார் ஆ சர்வ விஜா திருத்துவமும் அல்பவிக்ஞா திருத்துவமும் என்னதுன்னா அதாவது ஈஸ்வரனுக்கு இருக்கிற சர்வவிஜ்னா திருத்வமும் எல்லாம் தெரிஞ்சிருக்கிற தன்மையும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற தன்மையும் கற்பனை பேதந்தான் ஆஹா இங்கே அது சிம்பிளாக போட்டுவிட்டேன் ஆதிசங்கர் ஆத்மனி ஆத்மனின்னா சைத்தன்யம்னு அர்த்தம் சைத்தன்யத்தில் கர்த்தத்வாதி விகல்ப விஜானம் கல்பித்தம் இத்தி வாசனாவகுண்டித்தா ஜீவா அந்த வாசனையினால் இந்த காம்ப்ளெக்ஸோடு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கான் என்னெல்லாமும் இருக்குது மனதுக்குள்ளே நல்லது கெட்டது எல்லாம் இருக்குது அதனால என்ன பண்ணிகிட்டு இருக்கான் இதெல்லாம் நான் அறிகிறேன் எனக்கு தெரியறதே எனக்கு தெரியறதே அப்படிங்கிறான் எனக்கு தெரியறதேங்கிற பேரு அந்த எனக்கு தெரியறதேங்கிறது என்னெல்லாமோ ஆரம்பத்துலேருந்து தெரிஞ்சுகிட்டு இருக்குது இப்போவும் தெரியறது நாளைக்கும் தெரிய போகிறது ஆனால் நீ தெரிகிறவன் இல்லை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் இல்லை தெரிஞ்சுக்கிறதும் மாறுறது தெரிஞ்சுக்கிறதும் மாறின்ண்டே இருக்குது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் மாறின் இருக்குது அதில் தெரிஞ்சுக்கிறவன்கிறது கற்பிக்கப்பட்டிருக்கு ஆக தெரிஞ்சுக்கிறதும் கல்பனை அதனால தான் ஆச்சாரிய சொல்கிறாரு கல்பன் கல்ப கல்ப கர்த்தி விகல்ப விஜானம் கல்பிதம் அது திரும்ப திரும்ப இது பண்ணும் விகல்ப விஜ்ஞானங்கிற எல்லாம் நிறைய விகல்பதெல்லாம் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் பகவானுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறோம் இங்கே என்ன சொல்லிட்டார் ஜீவனுக்கு வேறானவன் தத் விலக்ஷணா விஷ்ணு அவிஞாதா சரி ஜீவனுக்கு நம்ம நிறைய யோசிக்கலாம் அதில் ஜீவனுக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங் அபிமானம் இருக்கு அபிமானம் இருக்குது அபிமானம் இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறான் அந்த விக்ஞா திருத்வம் இருக்குது என்ன உள்ளே இருந்துட்டு எனக்கு தெரியும் சார் என்னோட என்னோடய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எனக்கு தெரியும் ஐ நோ மை ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா அதுதான் பிகாஸ் யூ நோ தேர் யு ஆர் நாட் தட் அப்படின்னா சொன்னோன்னு வச்சு ஐ நோ மை ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்கிறான் அதுதான் இங்கே சொல்கிறார் கல்பிதம் அந்த வாசனாவை குண்டிதா அந்த வாசனைகளை கூட மய சேர்ந்து போயிட்டான் அதனால் என்ன சொல்கிறான் எனக்கு தெரியும் அதை வந்து கொஞ்சம் பணிவாக சொல்கிறானா என்ன சொல்கிறானோ வச்சுப்போமே எனக்கு தெரியும் என்னோடய நிலமையெல்லாம் நீங்கள் ச நினைக்கிறேன் நீ வந்து என்னை பார்த்து பிரம்மம் பிரம்மம் பூர்ணம் சொல்லின்றேர் கேட்பாவோம் என்ன எனக்கு தெரியும் நான் என்ன லெவலில் இருக்கேன் பார்க்க தான் வெளியில் பார்க்குறதுக்கு வேணால் இப்படி இருக்கேனே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் சுவாமி அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அத்தை அதைத்தான்ப்பா அந்த வாசனை தான் உனக்கு போகணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ வந்து தெரிஞ்சுக்கிறவனும் நீ இல்லை தெரிஞ்சுக்கிறதும் நீ இல்லை அந்த வாசனை இருக்குன்னு வச்சுக்கோமே நான் நல்லவன் அப்படின்னு ஒரு வாசனை நான் கெட்டவன் அப்படின்னு ஒரு வாசனை இதோடு நீ உன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கேன் நான் ஹண்ட்ரட் நல்லவனும் இல்லை ஹண்ட்ரட் கெட்டவனும் இல்லை ஹண்ட்ரட் தெரிஞ்சவனும் இல்லை ஹண்ட்ரட் தெரியாதவனும் இல்லை எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுறேன் நீ உணவு பணிவாக காட்டிக்கிற இல்லாட்டி கர்வமாக காட்டிக்கிற இதெல்லாத்தையும் பேசாமல் அதெல்லாம் இக்னோர் பண்ணு அதெல்லாம் சூப்பர் இம்போசிஷன் கல்பித்தம் கர்த்திருவாதி விகல்ப கல்பித்தம் தத் வாசனா விகல்ப வாசனா அவகுண்டித்தா ஜீவா அதாவது அவிஜ்ஞாத்தா விஷ்ணு தான் விக்னாத்தா ஜீவனா வாசனையோட சேர்த்துக்கிறான்னு சொல்கிறோம் ஆஹ இந்த இடத்துல அவிஜாத்தாங்கிறது சர்வஜானா சர்வக் சர்வ ஆம்னீஷியண்ட்டாக கான்ஷியஸ்னஸ்ஸா ஆஹ அவிஜ்ஞாத்தா அவிஜா இல்லை விஜாத்தான்னு சொன்னால் சர்வவிஞ்ஞாத்தா சர்வஜானு சர்வ சொல்லுவோம் சர்வவிஞ்ஞாத்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் அப்படி சர்வவிஜ்ஞாத்தா கிடையாது சர்வமே கிடையாது சர்வமே இல்லாத போது சர்வவிக்ஞாத்தா எங்கே அல்பமுும் இல்லை சர்வமும் இல்லை மகானும் இல்லை அல்பமு இல்லை ஆகையினால அவிஞ்ஞாதா அஹ விஜாத்திரும் கல்பித்தம் விஜாத்திருவம் கல்வித்தம் சர்வஜத்வம் கல்பித்தம் அல்பஜத்வம் கல்பித்தம் குட் அண்ட் பேட் சூப்பர் இம்போஸ்டு இன்டிவிஜுவாலிட்டி சூப்பர் இம்போஸ்டு சோ மெனி இண்டிவிஜுவாலிட்டிஸ் அதில் வந்து ஆரோக்கியம் சூப்பர் இம்போஸ்டு அனாரோக்கியம் சூப்பர் இம்போஸ்டு ஹாப்பினஸ் சூப்பர் இம்போஸ்டு சாரோ சூப்பர் இம்போஸ்டு சொல்லிண்டே இருக்கா ஆகினால நாலெட் ஆல்சோ சூப்பர் இம்போஸ்டு அது ஆம்னேஷியண்ட்டாக இருந்தால் என்ன ஆம்னேஷியன்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் இருந்தால் என்ன எல்லாம் ஒன்று அஹ அவிஜாத்ரே நம அவ அவிஜாத்திரே நமான்னு பூஜை பண்ணுறபோது தனக்கே பண்ணுறானா பகவான் பண்ணுறானா அந்த பதம் அவ்வளோ விசேஷமாக இருக்குது அஹ ஜ் விஜாத்தா ந விஜாத்தா இந்த இப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறது உண்டு ஸ்ரவணேன ஜ்யா மனநேன பிரஜ நதிதாசன அப்படி சொல்லும் ஜாதி என்ன ஜாதி பிரகர்ஷே ஜா பிரிரத்தையா பிரகர்ஷேஜிர அதுக்கேவமனிசனத்தையெல்லாம் சொல்றதுண்டு சுவாரஸ்யா அவ்வளோ ஆஹா அப்போ விஷ்ணு எங்க இருக்கார்னா விஷ்ணு எங்க இருக்கார்னா அகமேவ விஷ்ணு எஸ் பிரசாத் அகமேவ விஷ்ணு அப்படி ஒரு ஸ்லோகமே இருக்கு எஸ் பிரசாத் அகமேவ விஷ்ணு மையேவரிக்கம் விஜாமி சதாத்மூபம் தசிரி பத்மம் பிரணதோஸ்மி நித்தியம் குருவுக்கு பண்ணுறேன் நமஸ்கார யா எந்த குருவோட அனுகிரகத்தினால நானே விஷ்ணுன்னு தெரிஞ்சுட்டேனோ எஸ் எப் பிரசாதாத் அகமேவ யாருடைய அனுகிரகத்தினால நானே விஷ்ணுன்னு தெரிஞ்சுட்டேனோ மையே வர்வம் இதுக்கு சரியாக இருக்கு பாருங்க மையே வர்வம் பரிகல்பித்தஞ்ச அந்த பியூர் கான்ஷியஸ் சைத்தன்யத்தில் தான் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுட்டேன் இத்தம் விஜானாமி இவ்வாறு நான் தெரிஞ்சிட்டேன் சதாத்ம ரூபம் சத் சத் சதாத்மரூபமாக இருக்கேன்னு நான் இவ் தெரிஞ்சுட்டேன் யாருடைய அனுகிரகத்தினால் குருநாதருடைய அனுகிரகத்தினால் தஸ்யாங்கிரி பத்மம் அவருடைய திருவடி தாமரையை பிரணத்தோஸ்மி நித்தியம் நித்திய நமஸ்காரம் பண்ணுறேன் இது குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது எவருடைய திருவருளால் நானே எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள விஷ்ணு என்று அறிந்து கொண்டேனோ அனைத்தும் என் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிந்து கொண்டேனோ அந்த சதாத்ம ரூபஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் என்பதை எவர் எனக்கு உணர்த்தினாரோ அவருடைய திருவடித் தாமரைகளை நான் என்றென்றும் நமஸ்காரம் செய்கிறேன் அஹ அவிஜாத்ரே நம அதுக்கு நான் ஒரு இந்த இது ஏன்னா ஜீவா விஜாத்தா தத்வில விஷ்ணு அவிஞ்ஞாத்தா அகமேவ விஷ்ணு அகமேவீவ நான் வந்து என்னை வந்து அன்லிமிட்டட் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு புரிஞ்சுட்டால் அஹம் விஷ்ணு அவன் அன்லிமிட்டெட் இண்டிவிஜுவல் அப்படின்னு நினச்சுட்டேன்னா ஜீவ எல்லாம் என்னதுன்னா எல்லாம் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிதான் புத்தியில் அஜான திமிராந்தானாந்தனசலாக்கயா சுருன்மீலிதம் ஏன்தஸ்மீ ஸ்ரீகுரவே நம என்ன பற்றி எனக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சேஞ்சு பண்ணிவிட்டேன் அப்போ எனக்கு எனது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் மான் மா இது பண்ண உடனே எனக்கு பார்க்குற ஆட்டிடியூடுவே இதுவே மாறிப்போயிடுதேன் உலகத்தை பார்க்குறது என்ன பார்க்குறது எல்லாமே மாறி போயிடுதேன் எல்லாம் குரு வந்து புத்தியை சரி பண்ணிவிட்டார் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கிறத சரி பண்ணி சரியாக புரிய வச்சுனு விட்டார் आदित्यादिगता अस्य சாசு ஆதித்தி அம்சவா அயமே முக்கிய சகாசு சூரியஸ்தபதி தேஜசேகம் தேஜா இது ஆதித்யாதி கதாக சூரியன் முதலான எல்லாத்தையும் எடுத்துன்னு விட்டார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அக்னி எல்லாத்தையும் இந்த இது வர்றது கிரணங்கள் வெளிச்சம் அந்த வெளிச்சம் இருக்கு அதுக்கு பேர் அம்சுஹு அம்சுமானே பேர் கிரணங்கள்னு அர்த்தம் அந்த கிரணங்கள்லேயே ஒளிக்கற்றைகள் ஒளிக் போன் தமிழில் அந்த கிரணங்கள் ரஷ்மி அந்த ஃப்ளேமா அதுக்கு என்ன சொல்கிறது அந்த கிரணங்கள்ங்கிறதுக்கு ரேஸ் ஆமாம் ரேஸ் அது வந்து இவரிடம் அது இவரிடருந்து தான் வருது அதனால தான் சூரிய கோட்டி சமப்பிரபா இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கோட்டியெல்லாம் சொல்கிறோம் கோட்டி சூரிய பிரகாஷா ஜனமஹா கோடிச்சந்திராம்சு சீதலா ஜனமஹா இப்படிலாம் இருக்குது விநாயகர் அஷ்டோத்வ சஹசநாமம் கோட்டி சூரிய பிரகாஷா என்னமா கோடி சூரிய மாதிரி பிரகாஷிக்கிறோம் கோடி சந்திராம்சு சீதலா என் நமஹா கோடி சந்திரனுடைய குளிர்ச்சி எப்படி இருக்குமோ அப்படி இருக்காரோ அடுத்த நாமாவளி எனக்கே இப்போ தான் ஞாபகத்துக்கு கோடி சூரிய பிரகாஷா என்னமஹா கோட்டி சந்திராம்சு சீதலா என்னமஹா நிறைய இருக்குது அந்த அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ஆச்சாரியார் தைத்திரிய பிராமணம் மூணா அஷ்டகம் பன்னெண்டாவது நாங்கள் காட்டகம்னு சொல்லுவோம் ஆச்சாரியல ஆச்சாரியல இது சொல்கிறார் தெரியறது இப்போ மூணா அஷ்டகம் பன்னெண்டாம் பிரஷ்னம் எழுபத்தொம்பதாவது அணுவாக்கம் ஒன்பதாவது மந்திரம் ஏன சூரியஸ்தபதிஜசேத பிதாபுத்திரேண பிதோயோனௌதவிதம் பிருகந்தம் சர்வானுபுமாத்மாநாய ஏஷ நித்யோமஹிமா பிராமணஸ் ரொம்ப அழகான மந்திரம் அது ஏன் தேஜசா இத்தஹா சன் சூரிய யாரால சூரிய பகவான் இப்படி இப்படி பிரகாஷிச்சுகிண்டு சூடாக இருக்காரோ அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அதனால் அந்த மந்திரத்தை கோட் பண்ணுறார் அப்புறம் கீதையும் கோட் பண்ணுறார் யதாதித்யம் தேஜா ஜெகத் பாசயத்தை கிலம் சூரியனிடத்தில் இருக்கிற தேஜஸ் நான் தான் சொல்லியிருக்காரு அதனால சஹஸ்ராம்சவே நமஹா சஹசிராம்சுஹூ இல்ல ஒன்று ஒரு விபூதியை தியானம் பண்றது சைதன்யத்தை தியானம் பண்ணுவோம் இல்லாட்டி விபூதியை தியானம் பண்ணுவோம் இல்லாட்டி அத்வைத்தம் ஆனால் ரெண்டையுமே அழகா ரசிக்கிறோம் விஷயம் தெரிஞ்ச அறந்தானே துவைத்தினால் அத்வைத ஞானம் வந்த பிறகு துவைத்தத்தை ரசிக்கிறது கஷ்டமே கிடையாது அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது துவைத்தம் மோகாய போதாத் பிராக் போதே பிராப்தே மனிஷையா பக்தியர்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைதாதப்பி சுந்தரம்னா அத்வைதத்தில் இமோஷன்லாம் கிடையாது அதனால் அத்வைத அதாவது ஞான அத்வைத ஞானம் வர வரைக்கும் துவைத்தம் வந்து மயக்கத்தை உண்டு பண்ணுவான் அத்வைத ஞானம் வந்ததுக்கு பிறகு துவைதத்தை என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறமா உடம்பு கண்டினியூ பண்ணுறது எல்லாம் இருக்கு துவைத்தம் மோகாய போதாத் பிராக் போதாத் பிராக்ன்னா என்ன அர்த்தம் ஞானத்துக்கு முன்னால் அத்வைதானத்துக்கு முன்னால் போதே பிராப்தே மனிஷையா குரு சாஸ்திரம் புத்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அத்வைதானம் வந்த பிறகு மனிஷையா போதே பிராப்தே சதி அப்புறம் என்னதுன்னா பக்தி அர்த்தம் கல்பித்தம் துவைத்தம் பக்திக்காக பூஜார்த்தம்னு சொல்லுவாள் சில பேர் பூஜைக்காக பக்தி அர்த்தம் கல்பித்தம் சுந்தரம் அப்படி ஒரு ஸ்லோகம் அத்வைதத்தை காட்டல அதுக்கப்புறம் நீ என்ன விஷயம் புரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க குழந்தைகளோடு நம்ம விளையாடுறோம் விளையாடுற போது குழந்தைகளோடு விளையாடுற போது அத்வைதமாக பேசுவோம் குழந்தைகளோடு விளையாடுற போது குழந்தைகளோட அந்த அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாமோ வாழ்க்கையில் லட்சியங்கள்லாம் இருக்குது அதெலாம் என்ன இல்லாமல் விளையாடுறதுல இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வயசுல லட்சியங்கள்லாம் வருது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துப்போம் அதுக்கப்புறம் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது சுலபம் சரி இது ஸ்மிருதேஷ ஸ்ருதி ஸ்மிருதி இது சொல்கிறதுங்கிறார் சஹசிராம் சுகுன்னா என்ன அர்த்தம் சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய சஹசிரம்னா இந்த இடத்துல கவுண்ட்லெஸ்னு அர்த்தம் கவுண்ட்லஸ் एण्ट्रनर्थ असंख्या सहस्रशब अह सहस्र किलिकिंग सूर्यन उलिक सहस्रांशवे नम अब विशेषण शेष दिग्गजूधरा सर्वूतर भूता ததாதிதாத்தா சரி விதாத்திரே நமஹா விதாத்தாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் இப்போது இந்த பூமியை ஆதிசேஷன் தாங்கிறார் என்ன எட்டு யானைகள் தாங்கிறது அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆதிசேஷன் பூமாய் பூமியை தாங்கின்னு அப்புறம் எட்டு யானைகள் தாங்கிறது மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனேன்னா சோமசுந்தரேஸ்வரர் சந்நிதியை பார்த்தா எட்டு கஜங்கள் இருக்குது அர்த்த மண்டபத்திலேயே ரெண்டு கஜம் இருக்கு அதுக்கு பேர் அஷ்டதக் கஜோபரி இந்திரபிமானம்னு பேர் மதுர மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி அப்படி இன்னும் சில கோயில்களும் இருக்குது அது சின்ன லெவலில் இருக்குது இது பெருசு எனக்கு தெரி பெருஷா அஷ்டதிக் கஜோபரி இந்திர விமானம்ங்கிறது சுந்தரேஸ்வர சுவாமிக்கு மாத்திரம் இங்கே பெருஷா இருக்கு மற்ற சில கோயில்களையும் பார்த்துருக்கேன் சின்ன லெவல்லில் இருக்கு இங்கே பெரிய லெவலில் இருக்கு அதுக்கு பேர் இந்திர விமானம்னு பேர் கோயில்களில் விமானத்துக்கு ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி அதனால அது பிரபஞ்சம் அதுவே ஒரு விஸ்வரூபமாக தியானம் பண்ணுறதுக்காக வச்சிருக்கு ராஜகோபுரம் எல்லாமே விஸ்வரூப தியானத்துக்காக தான் வச்சுருக்கு ராஜகோபுரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கண்ணை மூடினா அதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு நிறையா வரும் அப்படியே ஒரு விஸ்வரூப தியானம் ஆகிடும் அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கு கோவிலெல்லாம் ஆக விசேஷேன பூதரான் திக் பூதரான் இந்த சேஷம் சொன்னாலும் சரி எட்டு இப்போ சொன்னாலும் சரி பூமியை தாங்குறதா அது அப்புறம் சர்வ பூதானாம் தாத்ருன்னு பூதரானுன்னு சொன்னால் பூமியை தாங்கிறது எதுன்னு கேட்டால் மலைகள்னு பேர் அதனால் பூதரஹான்னு சொன்னால் மவுண்டனுக்கு பேர் ஹிந்தியில் கூட போட்டிருக்கோம் அவர் பர்வத்தோங்கோ அப்படி போட்டிருக்கா பாரு ஏன்னா பூதரஹான்னா அதுக்கு பேர் கஷ்மாபிருத் பூதரஹா நிறைய அர்த்தம் சம்ஸ்கிருத பாஷையில் அழகாக சொல்லியிருக்கு அதாவது நான் அந்த என்ன சொல்கிறோம் இன்வெர்டட் பீம்லாம் சொல்கிறோமே அது மாதிரி கட்டிடத்தில் இன்வெர்டர்ட் பீம் வந்து அது தாங்கிட்டுருக்கு இழுத்து பிடிச்சின்னு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த பூமியெல்லாம் அத்தையும் மலைதான் இழுத்து பிடிச்சுன்ருக்கு அதனால தான் மலையை உடச்சியான பூமிக்கு ஆபத்துங்கிறோம் யதருண வேதத்தில் மலையை வெட்டப்படாதுங்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது அதாவது பூமியினுடைய ஹிரதய பகுதியாக எது மலைகள் அந்த ஹ்தயப்பகுதியை வெட்டினா அவன் வேதத்தில் ஒரு பிரார்த்தனை இருக்குது நாங்கள் உன்னுடைய ஹிரதயப்பகுதியை வெட்டாமல் இருக்க அருள் புரிவாய் அப்படின்னா வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வேதமே சொல்கிறது அதனால தான் இந்த வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுறோம் பண்ணுறோம் கொஞ்சம் எங்களை எல்லாம் கொஞ்சம் வசிக்க வேண்டியிருக்கு இருக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் எங்களுக்காக ப்ளஸ் பண்ணு அப்படி சொல்கிறோம் நிறைய பார்த்தா ஆச்சரியமாக அது பேர் குஷ்மா பூதரான்ங்கிற சேஷ திக் கஜ பூதரான் அப்படின்னு சொன்னால் பூமியை தாங்கக்கூடியது பூமியை தாங்கிற அதாவது பூமியை பிரபஞ்ச இந்த பூல பூ கோளத்தையே தாங்கிறது சேஷன் அது ஏதோ சிம்பாலிக்காக இருக்குது அதை பற்றி நம்ம விஸ்தாரமாக பார்க்கலை அப்புறம் சர்வபூதானாம் தாத்ருன்னு எல்லா சரீரங்களையும் உலகத்தையே பிரபஞ்சத்தையே தாங்குகிறார் விசேஷேன த இத்தி விதாத்தா இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்புக்குள்ள தாத்து சொல்கிறோம் சப்த தாத்துக்கள்னு சொல்கிறோம் அது தான் அவர் மனசில் வச்சுன்னு சொல்கிறார் சப்த தாத்துக்கள்னு சொல்கிறோம் அஷ்ட தாத்து சொல்கிறது உண்டு பாடம் இருக்கு அதாவது இவர் ஓஜஹான்னு சொன்னாலே வித்யாரண்ய சுவாமிகள் இந்த செமனை சொல்லுவார் ஓஜா அப்படின்னு சொன்னாலே செமன் சொல்லுவார் அது வந்து எதுக்குள்ளே இருக்குது தெரியுமோ அது வந்து மேரோக்குள்ளே இருக்குது மேரோக்குள்ளே இருக்கிறது தான் செமன் அது அஷ்டமோ தாத்துகுங்கிறார் வியாக்கியானங்களில் வேத மந்திர வியாக்கியானங்களில் சொல்கிறார் இத்தனையும் தாங்கிறது யாருன்னா அந்த சுத்த சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிற மாயாசகித பிரம்மமாயிருக்கிற ஈஸ்வரன் தான் ஆகையினால் விதாத்திரே நமஹா விசேஷேண சேஷஷ திக் கஜ பூதரான்னு சர்வபூதானாம் தாத்னு ததாத்தி இது விதாத்தா எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய தாத்துக்களெல்லாம் தாங்குறார் அதே மாத்திரம் இல்லை அங்கேயும் இருக்கு நிறைய மெட்டல்லாம் இருக்கு இதில் மலையிலெல்லாம் நிறைய மெட்டல்லாம் இருக்குது பூமிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது வைரம் இருக்குது இத்தனையும் யார் தாங்கின் நம்ம இத்தனையும் சுரண்டி போச்சுட்டு கொரோனாவுக்கு பயந்து எங்கேயும் ஓடுறதுன்னு தெரியாமல் இருக்கும் என்ன அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது கவலைப்படுமா என்ன நம்மளெலாம் அழிஞ்சு போயிடுவோமேன்னு நமக்கு தான் அதிசயமாக தான் இருக்குது வாழ்க்கை தாத்னு ததாத்தி தி விதாத்தா அடுத்த ல இது கிருதலக்ஷணகா கிருத்தலக்ஷணஹாக்கு நிறைய அர்த்தம் சொல்கிறார் நித்திய சைதன்ய ரூபத்வாத் கத்தலட்சணம் கிலனைவா்ஷாஸ் விஜயம் எதன்சனாத் இவ் சீவியே லட்சம் कृतं अनेन इतिवा श्रीवत्सलक्षणं वा ஆமஸ்ீவத்சலட்சிபூதரான் சுவூத்தம் विधाता வித்த அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருக்கிறதுக்கு இது வித்தியாசமாக சொல்லியிருக்காருங்கிறார் பதினெட்டாவது ஸ்லோகம் விதாத்தா தாத்துருத்தமாக விதாத்தா அனந்தாதீனாமப்பி தாரகத்துவாத்து விசேஷண ததாதி தாத்துருத்தமாக தாத்துருத்தமாக ஒரே அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அங்கேயே தான் சொல்லியிருக்கார் அனந்தன் அனந்தன்கிற தாரகத்துவத்து அதாவது அனந்தன் சொன்னால் சேஷன் அங்கேயும் சொல்லியிருக்கு அஹ உத்தமோ தாத்துஹ் விதாத்தா விதாத்தா தாத்துஹூ பிரம்மாவையும் தாங்குறவர்னு அர்த்தம் பிரம்மா தாத்தாங்கிறது பிரம்மதேவன் விதாத்தாங்கிறது பிரம்மதேவனுக்கும் தன் மேலாக தன்னை பிரம்மதேவனை தாங்கிறவர் பத்மநாபனாக இருக்கார் இல்லையா அந்த சுக வித்தமாக சரி கிருத்தலட்சலட்சம்மக்கம் ஸ்வமஸ் கிருத்தலட்ச நித்தியசித் கிருத்தங்கிறதுக்கு நித்தியசித்த லட்சணம் எப்பவும் சித்தமாக கிருத்த லக்ஷணகாங்கிறதுக்கு சித்தஹான்னு அர்த்தம் பண்ணிகிட்டுருக்கார் சித்த லக்ஷணா சைதன்யாத்மகம் கிருத்தலக்ஷணஹான்னு சொன்னால் விஷ்ணுவுக்கு சித்த லக்ஷணான்னு அர்த்தம் ஏற்கனவே அவர் சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிவிட்டார் ஆஹ் கிருத்த லக்ஷணா கிருத்தலக்ஷணாவுக்கு ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் என்னாச்சு சித்தலக்ஷணா சித்த லட்சணா சைத்தன்ய லக்ஷணம் ஆனந்த லக்ஷணா சத் லட்சணா சித் லக்ஷணா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் ஆஹ் லக்ஷணம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா லக்ஷணங்கிறதுக்கு சாஸ்திராணின்னு அர்த்தம் பண்ணுறார் கிருத்தலக்ஷணா லக்ஷணத்துக்கு சாஸ்திரம் முதல்ல கிருத்தசப்தத்துக்கு அர்த்தம் என்ன சித்தம் ல்லாம் ஞ்சிக்க ரெண்டாவது அர்த்தம் என்ன லக்க்கு சாஸ்திராணி அப்படிங்கிறார் பொதுவாக லட்சணம்னாலே பிரமாணம்ங்கிற அர்த்தம் இருக்கு லட்சணப் பிரமாணாப்பியம் வஸ்து சித்திகின்னு சொல்லுவோம் ஒரு வஸ்து இருக்குங்கிறதுக்கு லக்ஷணம் சொல்லணும் அதுக்கு பிரமாணம் சொல்லணும் இப்போ வந்து தண்டபாணி அப்படின்னு சொன்னால் கையில் தண்டத்தை வச்சுருக்கிறவர் தண்டபாணி தண்டபாணி தண்டபாணி கையில் தண்டம் வச்சுன்னு இருக்காரே அவர் பேர் தான் சாரங்கபாணின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சாரங்கபாணி யார் சும்மா அப்படி சொல்கிறது இப்போ கூட்டத்துக்குள்ளே அப்படி தான் பழக்கம் உங்களுக்கு தெரியுமா தண்டபாணியை தெரியுமா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் தண்டபாணியை தெரியுமா எனக்கு அஞ்சாறு தண்டபாணியை தெரியும் எந்த தண்டபாணியை சொல்கிறே அப்படின்னு வேறு கேட்கலாம் இந்த ராமச்சந்திரன்னா இருபத்தஞ்சி ராமச்சந்திரன் இருப்போம் அது மாதிரி எந்த இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம ஒரு லக்ஷணம் சொல்லி ஆகணும் எஸ் ராமச்சந்திரன் எம் ராமச்சந்திரன் அப்புறம் வந்து அது அதுக்கு வேற ஒரு அடையாடம்லாம் வச்சுருப்போம் அந்த அடையா நிக்கு நேம் எல்லாம் சொல்லணும் அதெல்லாம் சொன்னால் தான் அது புரியும் அப்போ உடனே மைண்டில் அது வருமா இல்லையா அந்த ஃபார்ம் ஞாபகத்துக்கு வரும் ஆ என்னெல்லாமோ ராமச்சந்திரன் எல்லாமோ இது இப்படிலாம் வச்சோம்னா சொல்லணும் அது கருப்பாக இருப்பார் குட்டையாக இருப்பார் கண்ணாடி போட்டுருப்பார் தலையழுக்கத்தலை இதெல்லாம் சொல்லணும் அப்போ இதெல்லாம் சொன்னால் இது யாருக்கு அப்பள யாரதோ நம்ம இந்த இடத்துலாம் இருக்கார் அப்போ இங்கே தான் கூட்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த லட்சணத்தை வச்சு நம்ம கண்ணு தான் பிரமாணம் அதை வச்சு கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னால் நான் தான் பிரமாணம் அதுவேறு விஷயம் பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னால் சாஸ்திரம்தான் பிரமாணம் சாஸ்திரத்தோடு சேர்ந்த என்னோடய அனுபவமும் பிரமாணம் ஏன் அனுபவத்தை தான் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு வந்து நீ வந்து மனுஷன் இல்லை நீ ஜீவன் இல்லை நீ வந்து சைத்தன்யம் உணர்வு அப்படின்னு சொல்லி கொடுக்குற அப்போ எனக்கு என்னைய என்னோடய அனுபவம் இருக்கிறதுனால நான் அதை புரிஞ்சு எதுக்கு சொல்கிறோம் இங்கே வந்து கிருதலக்ஷணான்னு சொன்னால் சாஸ்திரத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு அர்த்தம் வேதாசாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்திலேயே வருது அப்படிங்கிறத கோட் பண்ணுறார் ஆக கிருத்தானி லக்ஷணானி லக்ஷணானி ஈஸ் ஈக்குவல் என்னது ரிக்வேதாதி ரூபாணி ருக்வேதமான ரூபான வேதாசாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத் இன்னும் இருக்கே இன்னும் சில பதங்கள்லாம் வரும் வேதாசோகோஜானம் ததாசாங்கம் வேதாசில்பாதி கர்மச்ச அப்படி ஒரு இது இருக்குது நாமாக இருக்குது இருக்கட்டும் இப்போ ரிக்வேதாதி அதாவது வேதத்தை பகவான் இது பண்ணியிருக்கார் அப்படிங்கிற கிருதலக்ஷணா அதுக்கு தான் சொல்கிறார் அதுக்கு பிரமாணத்தை காட்டுற ஸ்லோகம் எப்படி இருக்குது கிருதானி லக்ஷணானி பாஷ்யத்தில் கிருத்த லக் கிருதானி லக்ஷணானி சாஸ்திராணி அனேன இத்தி வா அனேனர்த்தம் இவர் தான் இந்த பகவான் தான் என்ன பண்ணார் வேதங்களையெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் சகயா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷத்வம் வேதத்தை வச்சுட்டு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கும் சிருஷ்டி பண்ணுற போதே பகவான் என்ன பண்ணிட்டார் இந்த சிருஷ்டியில் ஹவ் டு லீவுங்கிறதுக்கான மேனுவலையும் கொடுத்துட்டார் அப்படி தான் சொல்லுவோம் ஆகா பகவான் சும்மா ஒன்றும் அஜ்ஞான இருட்டில் நம்மளை விடலை வேதத்தை சேர்த்தே சிருஷ்டி பண்ணிட்டார் உனக்கு அதில் ஸ்ரத்தை இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் அவர் வந்து சிருஷ்டி பண்ணுற போதே ஹவ் டு லீவ் எந்த ஒரு சின்ன பொருளில் கண்ண இது பண்ணாலும் ஒரு மேனுவல் கொடுக்குறான் இல்லையா ஒரு இந்த கம்ப்யூட்டர் வாங்கினா அதுக்கு ஒரு பெரிய புக்கே கொடுக்குறான் கார் வாங்கினா அதுக்கு ஒரு புக்கு கொடுக்குறான் ஒரு சின்ன ஹைட்ராப்ஸ் வாங்கினா கூட அதில் ஒரு பேப்பரை சுற்றி இருக்குது நம்ம அதை எங்கே சரியாக உருப்படியாக படிக்கிறோம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல் அப்படின்னு சொல்கிறோம் உட்காந்து பொறுமையாக படிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை ஆனால் இங்கே வந்து திருக்குறளை கொடுத்துருக்கார் என்னெல்லாமோ கிரந்தங்கள்லாம் கொடுத்துருக்கார் ஆனால் அதெல்லாம் ஒழுங்காக படிச்சுருந்தால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு பூச்சி வந்து எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிற போது பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அதில் வழி இருக்குது குவாரண்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் வழி வேதத்தில் சொல்லியிருக்கு எப்படி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படி தனியாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு எல்லா சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு வேதத்தில் வழி இருக்குது நம்ம அதை படிக்காததுனால முழிக்கிறோம் சரி கிருத்த கிருத்த லக்ஷணாக ஒரு அர்த்தம் என்ன சைத்தன்ய ஸ்வரூபம் ரெண்டாவது லக்ஷணம் என்ன சாஸ்திரகர்த்தா சாஸ்திர கர்த்தான்னா சாஸ்திரத்தை உண்டு பண்ணார்னு அர்த்தம் இல்லை அதுக்கு நிறைய ப்ரம் விசாரங்கள்லாம் இருக்குது அபோருஷேயம் ஆகையினால சாஸ்திரத்தை ஏற்கனவே வெளிப்படுத்தினார் சொல்கிறோம் இல்லையா இது நெவர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட் சொல்கிறோம் இல்லையா மேட்டர் தானே Matter never created nor destroyed. டிஸ்ட்ராய்டு ஆகையினால் என்ன ஆகுது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போகிறது மேனிஃபெஸ்ட்டு ஃபார்முக்கு வரதே தவிர கிரியேஷனும் இல்லை டிஸ்ட்ரக்ஷனும் இல்லை அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் ஜாக்கிரதையாக சொல்லுவோம் அதை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆகையினால் அது என்னென்னா மாறிகிட்டே இருக்குது அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா அப்புறம் சாத்திய விஜா வத்தகவிசேஷம் திருத்தன பதார்த்துல பிரக்கார வச்சே கிருத்தலட்ச பண்ணிட்டு இருக்கோம் கிருத்தலட்சம் சைத்தன்யம் பார்த்தத்தை வெளிப்படுத்தினவரம் மேனிஃபெஸ்ட் பண்ணிர் வேதத்தை நர்ம் தாத்தா யதாபூர்வம் அக்கல்பயத்து தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து பகவான் முன்னால சிருஷ்டியில் எப்படி இருந்ததோ அப்படியே திரும்பவும் கொண்டு இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் யதாபூர்வம் அகல்பயத்து இதெல்லாம் வந்து உபநிஷத்துகளில் விசேஷமாக சொல்லியிருக்கு அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா கிருத்த லக்ஷணா அதாவது லக்ஷணம்னா இந்த பிரமாண சாஸ்திரத்தை உண்டு பண்ணினவர்னு ஒரு அர்த்தம் அது ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார் ஆச்சாரியர் சஜாத்தீய விஜாத்தீய வேதகம் லக்ஷணம் சர்வபாவானாம் கிருத்தம் அனேன இவா இது ரொம்ப டெக்னிக்கல் தர்க்கசாஸ்திரம் இது அதாவது அசாதாரண தர்ம லக்ஷணம் அப்படின்னு லக்ஷணத்துக்கு லக்ஷணம் வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் லக்ஷணம் லக்ஷணம்னாலே டெஃபினேஷன் அதுக்கு லக்ஷணம் இதெல்லாம் தர்க்கசாஸ்திரம் ஒரு வஸ்து இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து அசாதாரண தர்ம அதுக்கு இருக்கிறது வேறு எதுக்கும் வரக்கூடாது அப்போது சஜாத்திய விஜாத்திய வியவச்சேதகம் லக்ஷணம் சஜாத்தியம்னா அதே குரூப்பில் இருக்கும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறதுன்னு அர்த்தம் கிருத லட்சணானு அர்த்தம் ஒன்றை குறித்து சொல்வது இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லணும்னா அந்த டெஃபனிஷன் வேறு எதுலேயும் வரப்படாது அதுக்கு இன்னொரு லக்ஷணம் இருக்குது அதிவியாப்தி அவ்வாப்தி அசம்பவ அதிவியாப்தி அத்தி அவ்வ அவ்வியாப்தி அசம்பவ ரஹிதம் உதாரணத்துக்கு வழக்கமாக இந்த தர்க்கசாஸ்திரது ஒன்று தான் ஒன்று இருக்குது இந்த பசுமாட்டோட லட்சணம் என்னன்னு ஆரம்பிப்பான் டாபிக் எப்படி தான் ஆரம்பிக்கும் கொம்பு உள்ளதெல்லாம் பசுமாடு அப்படின்னு வச்சுப்போமா அப்படின்னா கொம்பு உள்ளதுன்னா ஆட்டுக்கும் கொம்பு இருக்குது அது அதிவியாப்தி அப்போ கொம்பு உள்ளதெல்லாம் பசுமாடுன்னு சொல்கிறது சரி வராது அப்புறம் வந்து இன்னும் இருக்குது ஏகசபஹா திஷபான்னு இந்த காலு குழம்பு இருக்கே குழம்புள்ளதெல்லாம் லக்ஷணமாக அப்படின்னு பார்த்தா அது எரும மாட்டுக்கு இருக்குது சரி வராது அப்போ என்னதான்னு சொன்னால் இந்த கழுத்தில் இப்படி தொங்குறது பாருங்கோ இந்த இது அதுக்கு பேர் சாஸ்தனாதின் தமிழ் அதுக்கு பேர் அலை தாடி உடைமை அப்படின்னு பேர் அலை தாடி உடைமை அப்படின்னு பேர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்குது இல்லாட்டி நான் வந்து ராமகிருஷ்ணன் மடத்து புக்கே சொல்கிறேன் மெத்தட்ஸ் ஆஃப் Knowledge. அப்படின்னு சுவாமி விருபாட்சானந்தா புஸ்தகம் போட்டிருக்கார் ராமகிருஷ்ணன் மடத்தில் அதில் போனேன்னா இங்கிலீஷில் நீங்கள் விவரமாக இதெல்லாம் படிக்கலாம் அதனால் ஒரு பர்டிகுலர் வஸ்துவை மென்ஷன் பண்ணணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு கிரமம் இருக்குது அது சுருக்கு சுருக்கமாக சொன்னால் கண் நியாயசாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம் இவரால அனுகிரகம் பண்ணி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சு ஆக பிரமாண சாஸ்திர பிரமாண சாஸ்திர கர்த்தா வேதசாஸ்திரங்களைலாம் சொல்லிட்டார் ஆனால் அது பிரமாண சாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து இப்போ கவனக்கிரியா அப்படின்னு சொன்னால் நான் இப்போ அதை பிளான் பண்ணலை கவனக்கிரியா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம ஆத்ம வித்யா கிளாஸில் வரப்போகிறது எல்லாம் பிரித்து பிரித்து சொல்ல போகிறோம் அது இன்னும் மூணாவது ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆக அந்த கவனக்கிரியான்னு சொன்னால் பூர்வ பூர்வ தேச வியோக உத்தர தேச சம்யோகா கவனக்கிரியா அப்படிம்போம் முன்னால் இருக்கிற இடத்த விடணும் பின் பின்னால் முதல் இந்த இடத்த விட்டுவிட்டோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு காரியம் எதுவோ அதுக்கு பேர் கச்சதி அப்படிம்போம் இப்படி எல்லாத்துக்கும் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் இப்போ பிரமாணம்னு சொன்னாலே அனதிக துவ அபாதிதத்துவ அசந்திக்துவ definition प्रमान What is அர்த்தவத் Lakshanam, பிரமாணம் பிரமாணத்துக்கு டெஃபினேஷன் வாட் இஸ் பிரமாணம் லக்ஷணம்னா என்னென்ன லட்சியத்தை அனேனித்து Lakshanaha அதுதான் Lakshanaha சொல்கிறார் கிருத்தலக்ஷணா கிருத்தலக்ஷணான்னு சொன்னால் லக்ஷணாஸ்திரத்தை கொடுத்தவர்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா ஆனால் ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் சஜாத்தீய விஜாத்தீய வியவச்சேதகம் lakshanam சர்வாவான Ella வஸ்துக்களுக்கும் அந்த சாமான் ஏதாவது என்னது அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவ தோஷ ரஹிதம் இல்லாமல் தோஷம் இல்லாமல் பேசணும் அதனால தான் அந்த தர்க்கசாஸ்திரத்தில் என்ன பேசினாலும் so many classes நிறைய க்ளாஸ் போட்டு போட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எந்த தப்பும் வரக்கூடாது ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும்னா அதில் ஏகப்பட்ட கிளாஸ் இருக்கும் ஆகையினால இப்போ வந்து அந்த தர்கசாஸ்திரம் முதல்ல ஆரம்பிக்கிறபோதே ஃபஸ்ட்டு ஸ்லோதிலே வந்துவிடும் அது நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாயக் கிரியே தர்க்கசங்கிரகா இதுதான் முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் இந்த மங்கள ஸ்லோகத்துக்கே ஐம்பது பேஜ் ஆகிடும் அந்த ஸ்லோகத்தையே அனலைஸ் பண்ணிவிடுவாங்க ஆரம்பிக்கிற போதே இவனுக்கு படிக்கணுமா வேண்டாமான்னு இவன் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் அவன் படித்தான்னா தான் மகா பண்டிதன் ஆக நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் ஹிருதயத்தில் விஸ்வநாதரை வச்சுக்கணுமா காசியில் யாரோ பண்டித்தர் எழுதியிருக்கார் அண்ணம்பட்டா அவர் பேர் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் முதல்ல ஹிரதயத்தில் விஸ்வேஷ விஸ்வநாதரை வச்சுட்டு அப்புறம் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பக்குவம் இல்லாத வாழ்க்கை திங்கிங்கெல்லாம் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது இல்லையா பாலானாம் சுகபோதாய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு வந்து சுகமாக புரிஞ்சுக்கிறதுக்காக கிரியத்தை தர்க்கசங்கிரகா தர்க்கத்தை சுருக்கமாக சொல்லித்தரேன் அந்த புஸ்தகம் படிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு சிரமப்படுவான் கிரியத்தை தர்க்க ரொம்ப நம்ம தேசத்தோட சாஸ்திரங்களுக்கெல்லாம் படித்தா தானே தெரியும் அப்புறம் வந்து இந்த மங்கள ஸ்லோகம் எதுக்காக தேவையா ஆரம்பமே ஆ மங்களஸ்லோகம் சொன்னால் என்ன த சொல்லாட்டால் என்ன தப்பு சொல்கிறதுனால என்ன நன்மை அப்படி இது ஒரு ஆராய் பொழுதுபோல போல் இருக்கு வாழ்க்கலாம் அப்படின்னு மற்றவன் நினச்சிப்பான் உனக்கு மாத்திரம் ரொம்ப பொழுது போகிறதா இருக்கும் ஆகா கிருத்த லட்சணாக சுத்த சைதன்யம் சாஸ்திரங்களை எல்லாம் வெளிப்படுத்தினவர் கிருத்த லட்சணாகன்னா ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷனை பண்ணினவர் அதை எப்படி சொல்கிறதுங்கிறதுக்காக கிருத லக்ஷணா கிருதம் கிருத்தம் லக்ஷணம் சர்வபாவானாம் அனேன சஜாத்தியன்னா சேம் குரூப் விஜாத்தியம்னா டிஃப்ரெண்ட் குரூப் இதெல்லாம் பிரித்து காட்டணும் ஒரே குரூப்பில் இப்போ மனுஷியான்னு சொன்னால் எத்தனையோ மனுஷன் இருக்கான் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரியாக இருக்கான்னா என்ன அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் சொல்லணும்னா அவனுடைய ஸ்பெஷ ஸ்பெஷாலிட்டியே சொல்லணும் அதுக்கு பேர் தான் லக்ஷணம்னு பேர் இந்த லக்ஷணம் யாருக்குமே இல்லை இது அசாதாரண தர்மம் இது சாதாரண தர்மம் இல்லை இது அசாதாரண தர்மம் தேர் ஃபோர் திஸ் பர்சன் ஈஸ் ஸ்பெஷல் அப்படி சொல்லணும் எல்லாத்துக்குமே அதனால் இது பகவான் உண்டு பண்ணி வச்சுருக்கார் தர்க்கசாஸ்திரெலாம் விடுஞ்செழுந்த இதுதான் படிச்சுட்டுருக்காங்க பிரம்மனுக்கு லக்ஷணம் சொல்கிற போது என்ன சொல்கிறோம் பிரம்மனுக்கு லக்ஷணம் சொல்லணும்னா பிரம்மனுக்கு வந்து சச்சித் ஆனந்தஸ்வரூபா அப்படின்னு சொன்னால் சத்துங்கிறது எதுக்காக சொல்கிறேன் சத்து லட்சணம் கிமர்த்தம் சித்து எதுக்கு ஆனந்தம் எதுக்கு சத்பத பிரயோக கிமர்த்த எதுக்காக சத்பதம் சொல்கிறேன் எதுக்காக சித் பதம் சொல்கிறேன் எதுக்காக ஆனந்தபதம்னு சொல்கிறேன் அதுக்கெல்லாம் சொல் சர்வகத சூச்சனார்த்தம் சத்பத பிரயோக அச்சேதனத்துவ நிவத்தியர்தம் சித் பத பிரயோக புருஷார்த்த பிரயோஜனா ஆனந்த பத பிரயோகா அப்படி லக்ஷணம் சொல்லணும் ஏன் சத்து சித்து ஆனந்தம் சொல்கிற பிரம்மனுக்கு அப்படின்னு சொன்னால் சத்து சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் சித்து சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் ஆனந்தம் சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் எங்கும் நிறைஞ்சிருக்குங்கிறதுக்காக சத்துன்னு சொல்கிறேன் அது வந்து சேத்தனம் அச்சேதனம் இல்லை ஜடம் இல்லைங்கிறதுக்காக சித்துன்னு சொல்கிறேன் அதுதான் ஆனந்த வாழ்க்கையினுடைய புருஷார்த்தமாக இருக்கிறதுனால ஆனந்தங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறேன் ஆக சத்து சித்து ஆனந்தம்ங்கிற லக்ஷணம் பிரம்மனுக்கு சொல்கிற லக்ஷணம் ஸ்வரூப லக்ஷணம் தடஸ்த லக்ஷணம் என்னதுன்னா ஜெகத் காரணத்துவம் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் பிரம்மன் காரணமாக இருக்காருங்கிறது தடஸ்த லக்ஷணம் ஜகத்தை சொல்லி பிரபஞ்ச யூனிவர்ஸை சொல்லி பிரம்மனை சொல்கிறது ஆனால் யூனிவர்ஸ்லேயே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் ஆனந்தம் இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆஹா பிரம்மனை ரெண்டு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தடஸ்தலக்ஷணமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸ்வரூப லட்சணமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆஹா இப்படி ரெண்டு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா இந்த லக்ஷணத்தை எல்லாம் யார் சொல்லி கொடுத்தாருனா வேதாந்த சம்பிரதாயத்தை சொல்லி இந்த மாதிரி லக்ஷணத்தை சொல்லி கொடுத்தது யாருன்னா எல்லாம் பகவான் தான் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி ஜத் புத்திர வியாசுக்கம் கௌடபதம் மகாந்தம் சொல்றோமே அவ்வளவு தான் அஹ கிருத்தலட்சி இவ்வளோ அர்த்தம் அஹ்லட்சா நம அப்படின்னா அனர்த்தம் சுத்தச்சைதவரூபாய் அப்புறம் என்னதுன்னேதாஸ்திரே நம அபிவிரே நம வேதாஸ்திரத்தை வெளிப்படுத்தினவருக்கு நமஸ்காரம் அப்புறம் லக்ஷண பிரமாண சாஸ்திரத்தை உண்டு பண்ணி ஒரு ஒரு பதார்த்தத்துக்கும் லக்ஷணத்தை கிருத்த லக்ஷணா சர்வபாவானாம் ஏகை ஏகைக்கானாம் சர்வபாவானாம் ஒரு பதத்துக்கும் லக்ஷணத்தை உண்டு பண்ணியிருக்கார் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சொல்லிகிட்டே இருக்கலாம் அது ஏ சைஸ்னு சொன்னால் புரியிறதா இல்லையா அது ஒரு லக்ஷணம் தானே அதனால் இந்த பிரமாண சாஸ்திரம் அதனால்தான் சன்னியாசிக்கு இந்த சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் அடுத்தது இன்னொன்று கீழே வந்துவிட்டார் பகவான் புராணக்கதைக்கு வந்துட்டார் புராண கதைக்கு வந்துட்டு ஃபார்ம் இருக்கு இல்லையா பகவான் மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீவத் சாங்கம் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷணம் என்னன்னா யாரோட மார்பில் மச்சம் இருக்கோ எடுது பக்கம் அவர் தான் மகாவிஷ்ணு இது சிவனுக்கும் இல்லை பிரம்மாவுக்கும் இல்லை இந்திரனுக்கும் இல்லை ஆகையினால கீழே வந்துவிட்டார் இத்தனை சைதன்யம் எங்கே இருக்குது சாஸ்திரம் எங்கே இருக்குது பிரமாணம் எங்கே இருக்குது நாலாவது வந்துவிட்டார் ஃபார்முக்கு வந்துவிட்டார் ஆத்மனா ஸ்ரீவத்ஸ லக்ஷணம் ஸ்ரீவத்ஸ லக்ஷணம் பக்ஷி தேனை வா கிருத்த லட்சணா அப்படி ஒரு அர்த்தம் போட்டார் இவர் அதுக்கு அத அர்த்தம் சொல்கிற ஸ்ரீவத்ச ல லட்சணம் கருட புராணே தரிசிதம்ங்கிறார் அதுவா லக்ஷணம் பிரதட்சிண ஆவர்த்த விசித்திர ரோம சம்ஸ்தானாத்மகம் ஸ்ரீவத் சாக்கியம் அதாவது மார்பில் ஒரு ரவுண்ட் இருக்கான் பிரதிண ஆவர்த்த விசித்திர ரோம அதில் வந்து அங்கே ரோமன் ஜாஸ்தியாக இருக்கான் சம்ஸ்தானாத்மகம் ஸ்ரீவத் சாக்கியம் சின்னம் வக்ஷிகிருத்தம் கிருத்தம்னா என்ன திருத்தம் தாங்கின்னு இருக்கார் ஏன சா ததா இது பிரகாராந்திரேண வியாச்ச்டே ஆத்மனா தன் ஆத்மனானே இந்த அர்த்தத்தில் சரீரத்தில்னு அர்த்தம் தன்னுடைய சரீரத்தில் அடையாளத்தை வச்சுன்னு இருக்கார் கருட புராணத்தில் இருக்கலாம் பிரதட்சிணாவர்த்த விசித்திர ரோமஸ்ரீவத்ஸ சதிம்ப விபூஷிதாங்கம் பிரதட்சிணாவர்த்த விசித்ரோம ஸ்ரீவத் சத்பிம்ப விபூஷிதாங்கம் அப்படின்னு இருக்குங்கிறார் ஸ்ரீவத் சாங்கம் மச்சம் சில பேருக்கு இருக்கும் இல்லையா திடீர்னு இந்த இடத்துலேயே இருக்கும் கான் இந்த பக்கமே இருக்கும் ஃபுல்லாக அங்கே மாத்திரம் ரோமம் முளைச்சிருக்கும் பார்க்கலாம் அது பகவானுக்கு இருக்குது இதுக்கு இன்னொரு கதையும் உண்டு ஸ்ரீவத்ஷம்னு சொன்னால் ஸ்ரீனா மகாலக்ஷ்மி வத்சம்னா வசிக்கிறது மகாலக்ஷ்மி விசேஷமாக வசிக்கிறா அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் சொல்கிறது உண்டு இது வேற எங்கேயாவது இன்னும் இருக்குதுன்னா பார்த்து சொல்கிறேன் நாலாவது போட்டிருக்கார் நாலு சத்வேஷ சத்வேஷன்னு பாடபேதம் இருக்குங்கிறது ஓகே இனி அடுத்தது கபஸ்தி நேமிஹி ேமிஸ்ரேவோ மகாசோத் சிம்ஹோதமேஸ்வர ஆதிதேவோ மகாதேவா தேவசோ தேவரத் குரு கபஸ்தி நேமிஹினா சூரியன் அர்த்தம் கபஸ்தின்னு சொன்னால் கபஸ்தி சக்கரம் இந்த பிரபஞ்சத்தில் பிரகாஷத்தை உண்டு பண்ணுறதுக்கு சென்டர் போர்ஷன் கபஸ்தின்னு சொன்னால் கபஸ்தின்னு சொன்னால் இங்கேயும் திரும்பவும் வந்து ரேஸ் தான் அந்த இது தானே அந்த ரே ரஷ்மி கிரணங்கள் ஒளிக்கற்றைகள் அதுக்கு மத்திய பாகத்தில் சூரியனுக்கு பேர் கபஸ்தி நேமின்னு பேர் அந்த சூரியனா தான் இருக்கார் என்ன சொல்கிறோம் தேய்சதா சவித்ரு மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசர சந்நிவிஷ்டா சொல்கிறோம் இல்லையா சந்தியாவந்தனத்தில் யேய சதா சவித்திருமண்டி அப்படி சொல்றோம் நூருஜே ஸ்ரீருதிர சொல்றோம் மே அீருயமாமோரஷி அனுஷ்டுச்சந்த சங்கரிஷமூர்ஸ்வோயசாதிப்பரமபுருஷா சோத சங்கரிஷ்ணமூர்த்திஸ்வரூபா மகாவிஷ்ணு ரூபமாக இருக்கிற ருத்ரங்குற சங்கரிஷ்ணமூர்த்திஸ்வரூப்போ யோசாவாதித்திய பரமபுருஷா சேஷ ருதிரோ தேவதா அதுக்கப்புறம் நமசிவாயிதி பீஜங்கிர அதனால் தியேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி தேய சதா தேய எப்போ ஒரு தியானம் பண்ணணுமா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன தாமர புஷ்பத்தில் உட்கார்ந்துருக்கார் நாராயணசரசிஜாசன சந்நிவிஷ்ட நன்றாக உட்கார்ந்துருக்கார் கேயூரவான் தோழ்வழப்பூண்டிருக்கார் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவப்பு திருதங்கச்சக்கர இதோட சரி அதுக்கப்புறம் சொல்கிறது திரௌபதிஸ்லோகம் சங்கச்சக்கரகதாபானே துவாரகானிலச்சுத கோவிந்தபுண்டாட்சரட்ச மாம் சரணாத்தம் இது திரௌபதீ சொன்னஸ்லோகம் திரௌபதி வஸ்திராபரணம் பண்ணுறத்தை சரணாகதி பண்ணஸ்லோகம் அது அதை நம்ம ரெகுலராக சொல்லின்னு இருக்கோம் அதெல்லாம் ஸ்மார்த்தகர்மா கேத்திருக்கு ஆஹா கபஸ்திச்சக்கே சூரியத்மனா ஸ்திதான் படிச்சோம்லேத கபஸ்திச்சக்கே சூர்யாத்மனா ஸ்திதா சூரிய ஸ்வரூபமாக இருக்கார் அதனால கபஸ்தி நேமி நே நமஹா நம்ம பகவானை எல்லா இடத்துலையும் பார்க்குறதுக்கு தானே இது படிச்சுன்னு இருக்கோம் விஷ்ணு சாஸ்திர நாம எதுக்கு படிக்கிறோம் சொன்ன ரிப்பீட்டேஷன் நினைக்கக்கூடாது இதில் வந்து என்னென்னா பகவானோட அனுகிரம் வந்து அது போரே அடிக்காது பகவானோட அனுகிரகம் இல்லைன்னா கூட படிக்க முடியாது ஆக ஒரு ஒரு என்னதுன்னா அந்த பகவானுடைய விபூதியை நினச்சி நினச்சி நிறைய எனர்ஜி இவ்வா பாஷையில் சொல்லணும் இப்போ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி we can acquire, அப்படி இங்கிலீஷில் சொல்லணும் வி கேன் அக்வைர் சோ மச் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படி சொன்னால் ஓ ஐசி அப்படி ஏன்னா அவங்களுக்கு என்னமோ நம்ம சொன்னோம்னா அதிருஷ்டசக்தி ஈஸ்வரோட அனுகிரகம் கிடைக்கும்னா ஓஹோ அப்படிங்க இங்கிலீஷில் சொல்லணும் அது ஆன்மீக ஆற்றல் உன்னிடத்திலே பெருகும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்னமோ ஆஹா வந்து உண்மைதான் சொல்கிற லாங்குவேஜ் பாஷை எப்படி எப்படி சொன்னால் என்னப்பா விஷயம் புரியணும் அனுகிரகம் இருந்தால் தான் அதுனால் என்னமோ கிடைக்கும் போவான் என்ன போர் அடித்தாலும் பரவாயில்ல இன்னமோ கிடைக்குன்னு வேறு சொல்லியிருக்காரு அப்படின்னு போவான் ஓம் கபஸ்தி நேம நே கபஸ்தி, கபஸ்தி, ஒரு இதுநா ஆ கபஸ்தி நேமையே நம நேமையே நம நேமினே நம அல்ல கபஸ்தி நேமையே நம அதுக்கு தான் வெரிஃபை பண்ணினேன் ஆக நேமி சப்தம் வந்து ஹரையே நமாரி இக்காராந்த புல்லிங்காக நேமி சப்த நேமின்னு சொன்னால் சக்கரம்னு அர்த்தம் இனி தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா संकीर्तनम, சோட்டிணை நமவிந்தனீர் சூமாராஜி மக்கள் மனம் மா வேண்டும் அறிவுபூர்வமாக மக்கள் வாழ பிரார்த்தனை செய்வோம் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற நாடு பாரத நாடு தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையை மக்கள் நன்கு உணர வேண்டும் என்று அரசாங்கம் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் நினைக்கிறார். மக்கள் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த மாபெரும் தொற்று நோய் தொற்று பெரும்பாலான மனித அழித்து விடும் என்று எச்சரிக்கிறார்கள் பலர் இதனுடைய ஆழ்ந்த தன்மையை உணரவில்லை கட்டுப்பாட்டை கடைபிடிக்காதென்ற கடைபிடிக்காதவர்களினால் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர்களுக்கும் பயனில்லாமல் போய்விடும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மக்களின் மனதை மாற்றும் வல்லமை நமக்கு இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அரசாங்கத்தோடு இணைந்து நாம் பிரார்த்தனை செய்வோம் மக்கள் மனதிலே நாம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகட்டும் நமது செயலால் பிறருக்கு நோய் தொற்று வராமல் இருக்க உதவுவோம் என்கின்ற எண்ணத்தை வளர்ப்போம் இதன் கோர ரூபத்தை பயங்கர ரூபத்தை சாதாரண மக்களும் உணர இறைவன் அருள் புரிவார அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கட்டும் एलोर वाक नो पाक सर्वे संरा நோய் தொற்றை பரப்பும் இக்கிருமி அல்லது விஷாணு ஒழிந்துபட்டு போகட்டும் சர்வதாம் ஜனானாம் जना मृत्यो मोचय मोचय आरोग्यम कूर कुमछ प्रयच्छ सर्व निक्रुंतया, निक्रुंतया। रोगान निवारय निवारय समस्त रोग कारणान समस्त रोग कारणानी நிவாரைய நிவாரைய அனைவரும் அரசாங்கத்திற்கு அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தருவோமாக அதே சமயம் இந்த நோய் தொற்று கிருமி முற்றிலும் அழிந்து மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமென்று ஆழ்ந்து பிரார்த்திப்போமா இறைவா நாங்கள் அனைவரும் விருப்பு வெறுப்புகளையெல்லாம் நீக்கிவிட்டு அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்போமாக எங்கள் அனைவருக்கும் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்கும் மனப்பான்மையை அருள்வாயா காலத்தில் நாங்கள் அறிவுபூர்வமாக விருப்பு வெறுப்புகளை நீக்கி ஒழுக்கத்தோடு வாழ்வோம் என்று உறுதியளிக்கிறோம் எங்கள் தவறுகளையெல்லாம் மன்னித்து எங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் உலக மக்களாகிய எங்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் பாயா நாங்கள் அனைவரும் விருப்பு வெறுப்பின்றி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஒற்றுமையாக அறிவுபூர்வமாக ஆழ்ந்த அமைதியுடனும் சோர்வில்லாமலும் திறமையுடனும் தூய்மையுடனும் நல்லொழுக்கத்துடனும் செயலாற்றுவோம் என்று எல்லாம் வல்ல இறைவனாகிய உன்னிடம் உறுதியளிக்கிறோம் அவ்வாறு நாங்கள் செயல்படுவதற்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வலிவான உடல் நலத்தையும் பொருட்செல்வத்தையும் உண்பால் பேரன்பினையும் சீரிய அற வாழ்க்கையையும் நற்பண்புகளையும் அருள்வாயா நாங்கள் அனைவரும் உனக்கு கட்டுப்பட்டு பொறுப்புடன் இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம் உலக மக்களாகிய எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக நாங்கள் அனைவரும் பேரன்போடு ஒற்றுமையாக வாழ उृदिपूर्ण अरपुरीवाया लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शातिशातिशाति हरि ओ आदिगुनाथस्वामी की जय